ஸ்ரீதிணாந்திரம் டைபாயன முனீந்திரம் ஸ்ரீங்கம் மது வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் மேவ மாதமே வூச்சமே ேவியதிரவிணம் மேவேவ நமோவிதைய சம்பிரதாய வம்ச ஷிபியோ மோ நமோ குருபோலவர ओम ओम பிரோம்மவாஹமஸ் ஓ சகநூ சுன சீரியை தேஜஸ்வினாவிவிஷாவை ஓ கடோபன ரெண்டாவது அய் முதல்வீழாவது மந்திரா பிரணேனா பிரவிஷ் ரிஷந்தீம் யாத்தியே தைத்த அணியோர் ஜாத்த வேதா சுவேதிவீட் ஜாருவீஹ்மனுஷேத்தை த ஓம் நமோ பகவே வைவஸ்வத்தாயிருத்யவே பிரம்மவித்யாச்சாரியாய நச்சிகேதேச்சிராச்சாரியராகிய யமதர்மராஜா இந்த வல்லியினுடைய தொடக்கத்தில் ஆத்மஜானத்துக்குப் பிரதிபந்தம் ஆத்மஜானம் ஆத்ம ஜான நிஷ்டை நம்ம ரெண்டையும் போட்டுக்கலாம் ஆக ஆத்மாவை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆத்மாவை தெரிஞ்சுண்டாலும் அதில் நிலைச்சி நிற்காததுக்கு காரணம் என்ன கேட்டால் எக்ஸ்டோவ்னஸ் எப்போ பார்த்தாலும் அவர்கள் என்னோட எப்படி இருக்கிறார்கள் இவர்கள் என்னோட எப்படி இருக்கா எப்போ பார்த்தாலும் வெளி விஷயங்கள்லேயே மனசு போகிறது விவகாரத்திலே பார்க்குறோம் அவங்க எப்படி சொன்னாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க இதையே தானே சொல்லிகிட்டு இருக்கும் நான் வாழ்க்கையை எப்படி பார்க்குறேன்னு யாரும் தோன்றது இல்லையே எப்போ பார்த்தாலும் ஒரே புகார் புகார் புகார் காரணம் என்னென்னா எக்ஸ்ட்ரோவேட்டட்னஸ் அந்த பாஹ்ய விஷயாக்கார பிரவருத்தி மனசில் இருக்கிற விற்பியெல்லாம் வெளி விஷயங்களை பற்றினதாகவே இருக்குது ஆத்மாக்கார விறத்தியே கிடையாது தன்னை பற்றி தான் எப்படி இந்த உலக வாழ்க்கையை பார்க்குறோன்னு எத்தனை சாஸ்திரம் உபதேசம் பண்ணினாலும் சும்மா வெறுமன ஒரே இன்ஃபர்மேஷன் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெறும் தகவல் தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர ஒரு மாற்றமும் வர்றதே கிடையாது அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும் வாழ்க்கையில் ஆக வெளி பா விஷய பிரவருத்தி இல்லாட்டி பாக்ய விஷய சுக இச்சா வெளியில் இருக்கிற விஷய சுக இச்சை தான் ஆத்ம சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் பிரதிபந்தம் அது சுவாபாவிகமாக அப்படித்தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ்ங்கிறது இயல்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டார் ஆனால் அதை என்ன பண்ணணும் அந்த இயல்பை நாம் மாற்றணும் பிரகிருத்தியை சம்ஸ்கிருத்தி ஆக்கணும் பிரகிருத்திங்கிறது என்னது வெளி விஷயத்தை நோக்கி போகிறது எப்போ பார்த்தாலும் மற்ற மனிதர்களை பற்றி பேசுகிறது வெளி விஷயங்களை பற்றியே சிந்தனை பண்ணுறது இது இன்னும் நல்லா இருந்தால் இதாக இருக்கும் இதாக இருக்கும் இப்படி பார்த்துட்டே தானே இருக்கும் நிறைய பார்க்குறோம் இந்த உபநிஷத்து நல்லா இருக்குது இந்த மந்திரம் நல்லா இருக்குது இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் நல்லாயிருக்குன்னா யாராவது மட்டும் வந்து சொல்கிறாங்க சுவாமிஜி அங்கே அது சரியில்லை இங்கே இது சரியில்லை அப்படி யாராவது ஒருத்தராக சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன் அந்த இதில் சரியாக இல்லை இந்த பக்கம் இது இதை பண்ண முடியல இந்த பக்கம் மரம் சரியில்லை இந்த பக்கம் சுவிட்சு சரியில்லை இந்த பக்கம் சாப்பாடு சரியில்லை இது உப்பு போகிற அது பண்ணலை இது பண்ணலை இதே ரிப்போர்ட்டு தானே கேட்டுருக்கோம் வேறு வழி இல்லை அது இப்படி தான் இருக்குது அதுக்காக அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க கேட்குறோம் குறைகள்லாம் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் தானே சொல்கிறோம் நிறைகளை மற்றவர்களிடம் சொல்லுங்கள் நிறைகளை மற்றவர்களிடம் சொல்கிறோமோ இல்லையோ டேஷ் டேஷ் டேஷ்ல காரணம் என்னென்னா எத்தனை சாஸ்திரம் எத்தனை விஷயம் இருக்குது ஒரு மந்திரத்தை ரசித்தா வாழ்நாளே போகாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு ருச்சி அவ்வளவு தான் எல்லாம் வந்து வேதாந்தத்தில் இருக்கிற டேஸ்ட்டு கூட ஃபால்ஸ் ஃபால்ஸு ஸ்டே டேஸ்ட் மாதிரி ஆகிடுது ரியல் டேஸ்ட் இருக்கா ஃபால்ஸு டேஸ்ட்டாக நமக்கு வேதாந்தத்தில் யோசிச்சு பாருங்கள் உண்மையான ருச்சி இருக்கா வேதாந்தத்தில் இல்லை ஏதோ போலி ருச்சியாக அதுவும் மாயை விடா விடாது வேலை எல்லா வேலையும் பொண்ணு அந்த மாய நம்ம வேதாந்தத்தில் இருக்கிற ருச்சி கூட நமக்கு வாஸ்தவமான ருச்சியானு சந்தேகமாகிடும் வாஸ்தவமான ருச்சியாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த இதை பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படி தான் இருக்கும் உலகம்னா அப்படி திருக்கும் பிரகிருத்தி எப்போவுமே குணதோஷத்தை பார்க்கறது தான் பிரகிருத்தியோட ஸ்வாவமே குணதோஷங்களை எல்லாம் பார்க்க வேண்டியதான் அது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்காக கூடாதுன்னு நான் சொல்லலை அதே வேலையாக இருக்கக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் அதே வேலையாக இருந்தால் என்ன பிரயோஜனம் லைஃப்பில் குணதோஷங்களை பார்க்கறது அப்படிங்கிறது பிரகிருதி ஆனால் சம்ஸ்கிருதி என்னன்னா நிர்தோஷம் ஹிசமம் பிரம்ம நிர்குணம் சமம் நிர்குணம் பிரம்ம நிர்குணம் நிர்தோஷம் பிரம்ம அப்புறம் இந்த ஜகத்து சகுணம் சதோஷம் சகுணம் ஜகத்து சதோஷம் ஜகத்து குணமும் இருக்குது இந்த ஜகத்தில் தோஷமும் இருக்குது சொல்ல போனால் ஜெகத்து தோஷம்தான் இருக்குது குணதோஷத்தை கம்பேர் பண்ணுறதே ஒரு பெரிய தோஷம் இது குணம் இது தோஷம் இது நல்லா இருக்குது இது சரியில்லை அப்படிங்கிறதே பெரிய தோஷம் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு பக்கமும் வராது ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிற போதே பின்னால் தோஷம் தோஷம் இருக்குன்னு சொல்ற போதே நல்லதும் இருக்கு ஆனா குணதோஷத்தை தரிசனம் பண்றதே குணதோஷத்தை சொல்றது இந்திரியங்கள் சொல்றது புத்தியும் சொல்றது குணதோஷங்கள் எல்லாம் சொல்லத்தான் சொல்றது ஆனா ஒரு லெவலில் அதுவும் தோஷம் குணங்களை பார்க்கறதும் கூட தோஷமாயிடுது குணத்தையும் பார்க்காதே தோஷத்தையும் பார்க்காது சமம் சமத்துல வந்து குணம் உண்டோ தோஷம் உண்டோ சமதர்சனம் பண்றவனுக்கு உபாதியில் குணதோஷம் இருக்கும் உபாதிக்கு அதிஷ்டானத்தில் குணமாவது தோஷமாவது உபஹிதத்தில் குணதோஷம் சொல்ல முடியுமா உபாதியில் தான் குணதோஷம் சொல்ல முடியும் நம்ம உபஹிதத்தை பார்க்குறோமா உபாதியை பார்க்குறோமா ஆல்வேஸ் ஃபோக்கஸ் எதில் இருக்கு உபாதியில் தான் ஃபோக்கஸ் இருக்குது உபஹிதத்தில் ஃபோக்கஸ் இல்லை வேதாந்தம் படித்த பிறமோ படிக்காமல் இருந்துட்டால் கூட பரவாயில்ல நம்ம இன்னொருத்தருக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமோ வேதாந்தம் படித்தாலும் ஆள் மாறமாட்டாங்கிறதுக்கு நம்ம தான் உதாரணமாக இருப்போம் அப்போ இன்னொருத்தன் வேதாந்தம் படிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் சகாயம் பண்ணுறோம் அப்படியாயிடும் நம்ம பாருங்கள் இத்தனை வருஷமாக வேதாந்தம் படித்து இப்படி இருக்காங்க இதனால் வேதாந்தம் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்கு இவங்க தான் எக்ஸாம்பிள் அதனால் நான் வேதாந்தம் படிக்கலைங்கிறான் சில பேர் வேதாந்தம் படித்தா நீங்கள் வந்து சொல்கிறீங்க எல்லாம் ஆனந்தமாக இருப்பாங்க பிரம்மமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாம் சும்மா கற்பனை ஏதோ வாயில் நீங்கள் வழுக்க சொல்லின்னு இருக்கீங்க தெரியாமல் நினைக்கிறேன் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு நிறைய பேர் தெரியுங்கிறான் வந்து அதனால் பாருங்க வேதாந்தம் இவ்வளோ எல்லாம் படித்து எனக்கு மாத்திரைல எங்கள் குருநாதருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கண்ணா நம்ம யாரையும் ஒருத்தர் கேட்குறோன்னு வச்சுக்கோ ரொம்ப பழக்கமாக இருப்பார் அவர்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நீங்கள் க்ளாஸ்க்கெலாம் வரதில்லை உங்கள் க்ளாஸ்க்கு வரவங்கெலாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் வரதில்லை உங்களை பார்க்குறேன் நமஸ்காரம் பண்ணால் அந்த புண்ணியம் எனக்கு போரும் உங்கள் க்ளாஸே எனக்கு வாண்டாங்கிறவங்கலாம் இருக்காங்க சரி அதை வேறு விஷயம் அது அவங்க புண்ணியை பார்ப்போமா என்னவோ தெரியாது நமக்கு அதனால் சிஷ்யாள்லாம் குருவுக்கு நல்ல பெருமை பேரை வாங்கி கொடுக்குறாங்க வேதாந்த சிஷ்யாள்லாம் குருவுக்கு என்ன பேர் வாங்கி கொடுத்தாங்கன்னா குருவோட டீச்சிங் எனக்கு பிரயோஜனத்தை கொடுக்கலேங்கிறது நான் எல்லாேருக்கும் டீச் பண்ணிகிட்டுருக்கேன் அப்படி ஆயிடுமே இப்படி இருக்குது அது என்ன பண்ணுறது பகவானே சொல்லிவிட்டார் எதத்தாம் அப்படி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்தா படிக்கிறவங்களையும் யாரோ சில பேருக்கு தான் புரியுறது வாஸ்தமாக புரியுது அது மனசுக்குள்ளே அது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய விவகாரமும் இருக்குது இதான் பார்ப்போம் இப்போது எதுக்கு சொல்கிறோம் இப்போ யமதர்மராஜா என்ன சொன்னார் உபதேசம் பண்ணார் ஆத்ம ஞானத்தை பெறத்துக்கோ ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஆத்மாவை பற்றி தெரிஞ்சின்றதுக்கு பிறகு அதில் நெலச்சி நிற்கிறதுக்கோ இடஞ்சலாக இருக்கிறது ஸ்தித பிரஜ லக்ஷணத்திலேயே பார்க்குறோமே இடைஞ்சலாக இருக்கிறது என்னதுன்னா தியாயத்தோ விஷயான் பும்சகா அப்படி சொல்லியிருக்கு புத்தி நாசா பிரணசியத்தி சித்தப்பிரக்க லட்சணத்தில் அதை ஏன் சொல்கிறார் அவர் அப்படின்னா இந்த காமத்துக்கும் குரோதத்துக்கும் அவ்வளவு பலம் ஜாஸ்தி ராட்சசன் அசுரனா தானே சொல்லியிருக்கு இந்த காமக்ரோதத்தை ஆக இந்த விருப்பு வெறுப்பு மகாராக்ஷர்கள் அதைத்தான் இவர் என்ன சொல்கிறார் அதனால என்ன பண்ணுறோம் எப்போ பார்த்தாலும் பாஹ்ய பிரவருத்தி வெளியிலேயே எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ட்ரோ வெட்டடாகவே உடனே அப்செட் ஆகிடும் செட்டப் சரியா இல்லை அப்செட்டும் பாருங்கள் குருநாதன் செட்டப் சரியாக இருந்துகிட்டே இருக்கணும் இந்த செட்டப் சரியாக இருக்கணும் எல்லாம் எல்லாம் அப்படியே இருக்கணும் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கணும் கொஞ்சம் திரும்பி நான் திருப்பினா போச்சு அப்செட்டாகிக்குவாங்க ஆக இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ்லருந்து இன்ட்ரோவர்டாக போகணும் அதை போகிறதுக்கு உபாயம் ரெண்டே மந்திரம் அப்படி சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு மூணாவது மந்திரத்திலே சொல்ல ஆரம்பிச்சுட்டார் ஆத்மா வந்து இந்த உடம்புக்குள் இருந்து கொண்டு இந்த உலகையும் உடலையும் உள்ளத்தையும் அறிவையும் எது அறிகிறதோ அதுவே ஆத்மா அது எல்லாத்துக்கும் ஆதாரம் அது ஐக்கியம் பண்ணுறார் அதாவது இந்த உடம்பு மனசுக்கு வேறாக புத்திக்கு வேறாக நான் ஒருத்தன் இருக்கேன்னு தனித்தனியாக நினைக்கப்படாது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக தேக வத்திரிக் ஆத்மஜானம் இருந்தால் மாத்திரம் போகாது தேக வத்திரிக் ஆத்ம ஜானா புரியிறதா அதாவது உடம்புக்கு வேறாக நான் இருக்கேங்கிற ஞானம் மாத்திரம் போகாது எல்லா உடம்புக்கும் நான் ஆதாரமாக இருக்கேன் செத்த பணத்துக்கும் நான் ஆதாரமாக இருக்கேன் இப்போ இப்போ வரப்போகிறது இந்த மந்திரங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா அத்வைத்தத்துக்கு அந்நியமாக துவைத்தம் இல்லை தேர்ஃபோர் துவைத்தமே இல்லை அதனால் அத்வைத்தங்கிற வார்த்தையும் தேவையில்லை சப்தமும் தேவையில்லை இது புரிஞ்சாச்சுன்னா அத்வைதத்துக்கு அந்நியமாக அனநியமாக அத்வை அத் வச்சு அத்வைதத்துக்கு அந்நியமாக துவைத்தம் இல்லை அப்போ அத்வைதத்துக்கு அந்நியமாக துவைத்தம் இல்லைன்னா ரெண்டு வேர்டு என்னத்துக்கு அத்வைத்தம் துவைதங்கிற பதத்துக்கே அவகாசம் இல்லையே காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லைன்னா காரணம் காரியங்கிற வார்த்தைக்கே சப்தத்துக்கே அவகாசம் இல்லையே அப்போ காரியத்தை நீக்க அப்புறம் காரணத்தன்மைங்கிறதும் கிடையாது இப்படி தான் சாஸ்திரம் வேலை பண்ணுறது முதல்ல காரியம் சொல்லி அப்புறம் காரணத்தை சொல்லி காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லைன்னு சொல்லி காரியத்தையும் நீக்கி காரணத்தையும் நீக்கிடுறது காரணத்தன்மையை நீக்கிடுறது மெய்ப்பொருளை உணர்த்துகிறது எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு ரொம்ப அழகான முறை ஆக எனக்கு அந்நியமாக உடம்பு இல்லை உடம்பே இல்லை நான் சொல்லிக்க வேண்டிய அவசியமும் இல்லை புரிஞ்சு போயிடுது பேசாமல் வேண்டாம் நினைக்கவும் வேண்டாம் அதான் நினையாமல் நினைந்து சொல்லாமல் சொல்லி இதை புரிஞ்சுக்கணும் இப்ப கடைசியாக நம்ம பார்த்து இதெல்லாம் என்ன பண்ணார் அவர் சட்டில் எல்லாத்துக்கும் இதுதான் ஆதாரம்னு சொன்னார் எந்த ஒரு தத்துவம் இந்த உடம்பு மனசு புத்திக்கு ஆதாரமாக தத்துவமாக இருக்கிறதோ அதுதான் எல்லா உடம்பு மனசு புத்திக்கும் ஆதாரமாக இருக்கிறது அது ஒரு பொருள்தான் அதை மனதிலே வைத்துக்கொள் உனக்கு அந்நியமாக ஒரு பொருளும் கிடையாது மையேவ சகலம் ஜாத்தம் மையேவ சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ சர்வம் லயம் ஜாதி மந்திரத்தில் அப்படி இல்லையேன்னா சொல்லக்கூடாது ஏவன் எங்கே வேணாலும் போட்டுக்கலாமே மந்திரத்தில் அப்படி இல்லையேம்பாங்க செலுத்துகிற உடனே மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மய் சர்வம் லயம் ஜாதி அப்போ அந்த ஏவகாரத்தை மூணுலேயும் போடணும் மையேவ சகலம் ஜாத்தம் மய் சர்வம் பிரதிஷ்டிதம் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் கைவல்யோபனிஷத் பத்தொன்பதாவது மந்திரம் இந்த ஒரு மந்திரத்துக்காகவே கைவல்யோபனிஷத்து எடுக்கிறோம் கைவல்யோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது இருபத்தெட்டு மந்திரம்தான் இருக்குது அந்த மந்திரத்தில் பத்தொன்பதாவது மந்திரம் சொல்கிறது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் எல்லாம் இறைவனிடத்திலே இருந்தே தோன்றுகின்றன எல்லாம் இறைவனிடத்திலேயே இருக்கின்றன எல்லாம் இறைவனிடத்திலேயே ஒடுங்குகின்றன அப்படின்னு படிப்போம் சாதாரணமா ஆனா இந்த மந்திரம் என்ன சொல்கிறது எல்லாம் என்னிடத்திலிருந்தே தோன்றுகின்றன எல்லாம் என்னிடத்திலேயே நிலை எல்லாம் என்னிடத்திலேயே ஒடுங்குகின்றன கனவுலகம் எப்படி கனவுலகம் எப்படி கனவுல தோன்ற ஜகத்தை எங்கிருந்து தோன்றுகிறது என்னிடமிருந்தே கனவுலகம் தோன்றுகிறது என்னிடமே கனவுலகம் நிலை என்னிடமே கனவுலகம் ஒடுங்குகிறது அதைப்போல நனவும் அப்படியே எப்படி கனவுலகம் என்னிடமே தோன்றி என்னிடமே இருந்து என்னிடமே ஒடுங்குகிறதோ அப்படி நனவுலகமும் என்னிடமிருந்தே தோன்றி என்னிடமே இருந்து என்னிடமே ஒடுங்குகின்றன அலைகள் தண்ணீரிலிருந்தே தோன்றி தண்ணீரிலேயே இருந்து தண்ணீரிலேயே ஒடுங்குவதைப் போல ஆடைகள் நூலிலிருந்தே தோன்றி நூலிலேயே இருந்து நூலிலேயே ஒடுங்குவதைப் போல நகைகள் தங்கத்திலிருந்தே தோன்றி தங்கத்திலேயே இருந்து தங்கத்திலேயே ஒடுங்குவதைப் போல அனைத்தும் சைத்தன்யத்திலிருந்தே தோன்றி சைத்தன்யத்திலேயே இருந்து சைத்தன்யத்திலேயே ஒடுங்குகின்றன ஆக அபேதத்துக்கு அந்நியமாக அபேதத்திலிருந்து பேதம் தோன்றி அபேதத்திலேயே பேதம் இருந்து அபேதத்திலேயே பேதம் ஒடுங்குகிறது காரணத்திலேயே காரியம் தோன்றி காரணத்திலேயே காரியம் இருந்து காரணத்திலேயே காரியம் ஒடுங்கி விடுகிறது இப்படிலாம் தான் பாடம் நடத்த முடியும் ஆக மண்ணிலிருந்தே குடம் தோன்றி மண்ணிலேயே குடம் இருந்து மண்ணிலேயே குடம் ஒடுங்குவதை போல அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக சைத்தன்யத்திலிருந்தே ஜடம் தோன்றுகிறதுன்னு வச்சுப்போம் சைத்தன்யத்திலேயே ஜடம் இருந்து சைத்தன்யத்திலேயே ஜடம் ஒருங்குறது ஆகா சைத்தன்யத்துக்கு அந்நியமாக ஜடமும் இல்லை சேத்தனத்துக்கு அந்நியமாக அச்சேதனமும் கிடையாது இப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் இதை ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது நம்ம எக்ஸ்பீரியன்ஸை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் புரிஞ்சுட்டா போ இதை புரிஞ்சிக்கிறது ஒரு அனுபவமாக இல்லையா வச்சுக்கோங்க புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு அனுபவமாக இல்லையா புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு அனுபவம் என்பது வேற அறிவும் அனுபவமும் ஒன்றா வேறா நீங்களே ஆராய்ச்சி பண்ணும் நான் அதெல்லாம் அனலைஸ் பண்ண போகிறது அறிவும் அனுபவமும் ஒன்றா வேற சில இடத்துல வேறையாக தோணலாம் எல்லா இடத்துலேயும் வேற கிடையாது அரிந்து அனுபவிப்பது அனுபவித்துக் கொண்டிருப்பதை அறிவது அனுபவித்துக் கொண்டிருப்பதை அறிவது அறிவா அனுபவமா அனுபவித்துக் கொண்டிருப்பதை அறிவது அறிவா அனுபவமா பாருங்க அறிந்து கொண்டிருப்பதை அனுபவிப்பது அனுபவமா அறிவா எது நீங்கள் பிரித்து பாருங்க உங்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம் நாங்கள் அதை விரிவாக விளக்க விரும்பவில்லை இதைத்தான் சாஸ்திர பாஷையில் சொல்கிறார் இந்த ஐக்கியத்தை உபநிஷத்தில் யமதர்மராஜா சாஸ்திர பாஷையில் சொல்கிறார் அதாவது பிராக்னஈஸ்வர ஐக்கியம் தைஜச இரண்யகர்ப ஐக்கியம் விஸ்வ விராட் ஐக்கியம் இது சாஸ்திரிய பாஷை அது வந்து எனது சாஸ்திர லாங்குவேஜ் ஆகையினால எஷ்டியும் சமஷ்டியும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிவிடுறாரு அதுலேருந்து என்ன நமக்கு பேதமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேதமெல்லாம் ஃபால்ஸு ஃபால்ஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் ஃபால்ஸ் ஃபால்ஸுன்னா தெரியுமே போலி உண்மை கிடையாது வேற்றுமை தமிழில் தோற்றம்ங்கிறோம் இங்கிலீஷில் ஃபால்ஸுங்கலாம் சூப்பர் இம்போஸ்டுங்கிறாங்க கற்பிக்கப்பட்டது ஆக கடைசியாக எட்டாவது மந்திரம் பார்த்தோம் எட்டாவது மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அரணிக்கட்டைக்குள்ள நெருப்பு இருக்குது அந்த நெருப்பை அந்த அரணிக்கட்டைக்குள்ளே இருக்கிற நெருப்பு அரணிக்கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்குங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இந்த நெருப்பை வந்து விராட் ரூபமாக பார்க்குறோம் அரண்யோர் நிகிதா ஜாத்தவேதாக அக்னிஹி அப்படி படிக்கணும் அதாவது அரணிக்கட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு அந்த நெருப்புன்னு சொன்னால் போகிறதா ஜாத்தவேதாக அக்னிஹின்னு போட்டுது மந்திரம் ஜாத்தவேதாக என்ன அர்த்தம் அக்னிக்கு ஒரு பேர் ஜாத்தவேதஸ் ஜாத்தவேதசே சுனவாம் அசோம மரா தி யோ ஜத்தேதஸுன்னா ஜாத்தம் ஜாத்தம் வேத்தி இத்தி ஜாத வேதகா தோன்றுவதையெல்லாம் அறிபவன் அப்படின்னு அர்த்தம் தோன்றுவதையெல்லாம் அறிபவன் ஜாதவேதுங்கிறது அக்னி பகவானுக்கு வச்சிருக்கிற பேரு ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல அக்னி பகவான்ங்கிறது விராட் ஸ்வரூபம் இந்த பிரபஞ்சம் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தில் ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கிற உணர்வு சைதன்யம், கான்சியஸ்னஸ் ஆக வேஷ்டி சமஷ்டி அதை தான் சொல்கிறார் அது முதல்ல அக்னி இந்த அக்னியை வந்து புறத்தில் நெருப்பாக வழிபடுறவங்களும் உண்டு அகத்தில் தியானம் பண்ணுகிறவர்களும் உண்டு அக்னினால் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் விராட் உபாசனையை பாக்கியமாக பண்ணுறது இப்போ கோபூஜையை சொன்னேன் நேற்றுக்கு கோபூஜையை சொன்னேன் தட்சிணாமூர்த்தியை பார்க்குற கூட அந்த மூர்த்தி பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்ம்னு பார்க்குறோம் ஒரு ரூபத்தில் அநேக பிரபஞ்சத்தையே தரிசனம் பண்றோம் தக்ஷாமூர்த்தி தலையில் சூரியன் இருக்கார் சந்திரன் இருக்கார் அவர் ஜடை இருக்கு அதில் கங்கை இருக்கு கையில் உடுக்கை இருக்கு ஆகாச தத்துவம் கையில் இன்னொரு கையில் அக்னி வச்சுருக்கார் இந்த உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு பாறையில் உட்கார்ந்து இருக்கார் பிருத்திவி தத்துவம் எல்லாம் ஹோல் விஸ்வரூபம் ஏக்கரூபே அநேக ரூப தரிசனம் அநேக்கூப்பே ஏக்க தத்துவ அதாவது ஒன்றில் பலவற்றை பார்ப்பது பலவற்றில் ஒன்றை பார்ப்பது பிரபஞ்சத்தையே பார்க்கணும் பூ பாதவு எஸ்யாபிர் வியதசுர நில சந்திர சூரியவுச்ச நேத்ரே அப்படின்னு சொல்றோம் அது விஸ்வரூப தரிசனம் விஸ்வரூபம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது யாரு தத்துவம்தான் உணர்வு தத்துவம் தான் நிறைவான ஒரு தத்துவம் தான் விஸ்வரூபம் முழுக்க வியாபிச்சிருக்கு ஒரு ரூபத்திலையும் நாம் யாரை பார்க்குறோம்னா ஏக ரூபே ஏக்க ரூபம் ஏக ரூபே அநேக ரூபம் அநேக ரூபே ஏக்க தத்துவம் அநேக ரூபே ஏக்க தத்துவம் தத்துவ தரிசனம் ஒன்றை ஒன்றாகவே பார்ப்பது ஒன்றில் பலவற்றை பார்ப்பது பலவற்றில் ஒரே தத்துவத்தை பார்ப்பது இதெல்லாம் நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்கான முறைகள் அவ்வளோதான் ஏக்கரூப தரிச ஏக்கரூப உபாசனா அநேக ரூப உபாசனா ஏகஸ்மின் ரூப்பேயே அநேக்க உபாசனா சொல்லப்போனால் என்னையே விஸ்வரூபமாகவும் நான் இன்வோக் பண்ணிக்கலாம் நானே சூரியனாக இருக்கிறேன் சொன்னால் என்ன சண்டைக்காக சூரியன் நானே சூரியனாக இருக்கிறேன் நானே சந்திரனாக இருக்கிறேன் பாவம் சாமியார் கற்பனையில் இருக்கார்னா இந்த கற்பனை நீ என்னவோ கற்பனையில் இருக்க நான் வேறொரு கற்பனையில் இருக்கேன் எந்த கற்பனையில் எப்படி இருந்தால் நீ சந்தோஷமாக இருக்கணும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் நீ உன் கற்பனையில் நீ சந்தோஷமாக இருந்தால் சரி ஏன் கற்பனையில் நான் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா நானே சூரியனாக இருக்கிறேன் நானே சந்திரனாக இருக்கிறேன் நானே நட்சத்திரங்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சந்திரனும் சூரியனும் உண்மையா அப்படின்னு அடுத்துக்கள் நான் தான் எல்லாத்துலையும் இருக்கேன்னு சொன்னால் அதெல்லாம் என் மீது கற்பிக்கப்பட்ட தோற்றங்கள் அந்த பெயர் வடிவங்களை நீக்க பழகிக்கிறது அறிவால் நீக்கிக்கிறோம் நான் அவைகள் இல்லை அவைகள் இல்லவே இல்லை எது கிருஷ்ணரே சொல்கிறார் அந்த எனது மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவியக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வூதானி நச்சாஹம் தேஸ்வஸ்திதா நச்ச மத்ஸ்தானி பூதானி பசியமே யோகமைஸ்வரம் ூத்தமாத்மா ஒன்பதாவது அத்தியாயம் நாலு அஞ்சு ஸ்லோகங்களை பாரும் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் நாலு அஞ்சு ஸ்லோகங்களை பாரும் வடிவமற்ற என்னால் இவ்வுலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கின்றன மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவியமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வூத்தானி அனைத்து சரீரங்களும் அனைத்து வடிவங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன நான் அவைகளிடத்தில் இல்லை நச்சாகம் தேஷ்வஸ்திதா நத்வகம் தேஷு தேமையம்பர் ஏழாவது அத்தியாயத்து அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன நான் அவைகள் இல்லை உண்மையில் அவைகள் இல்லவே இல்லைம்பர் அடுத்தது நச்ச மச்சானி பூத்தானி பசியமே என்னுடைய யோக மகிமையை பார் இல்லாததை இருப்பதாக காட்டும் என்னுடைய சக்தியை பார் யோக மகிமையை பார் இந்த ப சர்க்க ம மந்திரவாதிலாம் மந்திர ஜாலம்லாம் காட்டுறாங்களே பெரிய பெரிய சர்கெ எல்லாம் பிஜே பிசி சர்க்கார் இவங்களாம் காட்டுறாங்களே அவங்க இருக்கிறத காட்டுறானா இல்லாததை காட்டுறானா என்னெல்லாமோ பார்க்குறோம் பைசாவை கொடுத்துட்டு அது வேடிக்கையை பார்த்துட்டு வரும் இப்போ நம்ம பார்க்குறது பைசா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் பார்த்துட்டுருக்கிறதுலாம் அதுதான்ண்ணா அதை போய் நம்ம உட்காந்து ஒரு இடத்துல ஒரு ஷோ பண்ணி அவங்க என்னவோ காட்டுறான் திரும்ப திரும்ப திரும்ப இல்லாதெல்லாம் இப்போ இப்படி டம்ளர் திரும்ப இப்படி காமிக்கிறான் இப்படி காமிக்கிறான் இப்படி காமிக்கிறான் பார்த்தியாங்கிறான் பிச்சு வேணாலும் காட்டுறேங்கிறான் ஒட்டுறான் இப்படிங்கிறான் தண்ணியாக விடுறது இதுதான் கங்கா ஜலங்கிறான் இது யமுனா காவேரி இப்படிங்கிறான் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை திடீர்னு பார்த்தா தண்ணி வருது வரையா நான் கங்கா தான் கொடுக்குறேங்கிறோம் அது நம்ம போய் ஆச்சரியமாக பார்க்குறோம் அது இருக்கிறதா இல்லாததா ஆனால் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது இருக்கிற மாதிரி தானே தெரியுது அதைத்தான் கெளடபாதர் உதாரணமாக சொல்கிறார் மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததா ஆகா இந்த அக்னி தத்துவம் அக்னி தத்துவம் அது விராட்டு உபாசனை அக்னியில் வந்து விஸ்வரூபத்தை உபாசனை பண்ணுறான் சில பேர் யோகிகள்லாம் ஹயத்தில் பண்ணுகிறார்கள் அதை பார்த்து சொன்னார் அதை எப்படி ஒரு ஒரு கருவுற்றிருக்கிற பெண் பெண்ணான கர்ப்பிணிபிகின் பண்மையில் போட்டார் கருவுற்றிருக்கிற பெண்கள் நியமத்துடன் அந்த கருவை எவ்வாறு பாதுகாக்கிறார்களோ அப்படி இந்த விராட் உபாசனையை கர்மிகளும் யோகிகளும் தியான யோகிகளும் என்ன பண்ணுகிறார்கள்னா இதை நியமத்துடன் உபாசிக்கிறார்கள் அவர்கள் உபாசிக்கிற வஸ்து உபாசிக்கின்றவனும் உபாசிக்கப்படும் பொருளும் ஒன்று ஏ தத்வை தத் உபாசகா உபாசிக்கின்றவனும் உபாசிக்கப்படும் பொருளும் உபாசிப்பதற்கான உபகரணங்களும் அதனால தான் இந்த பூஜைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் மணியில் கடவுளை தியானம் மணி அடிக்கிறோம் இல்லையா அதில் ஒரு பூஜை மணி ஒரு பூஜை விளக்குக்கு ஒரு பூஜை அப்புறம் இந்த தட்டில் பூவெல்லாம் வச்சிருப்போம் அது ஆகமங்களெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கந்தே அதுக்கு ஒரு சுவாமி சொல்லுவோம் ஏதோ ஒரு பேரை சொல்லுவோம் கந்தே கிருஷ்ணா கந்தே ஒரு தேவதை எந்த பேரெலாம் ஞாபகம் இல்லை ஒரு தேவதை புஷ்பத்தில் ஒரு தேவதே அதுக்கு பூவுக்கு பூஜை பூவுக்கே ஒரு பூ இருக்குது பூவை தட்டு பூஜை தட்டு இருக்கே அக்ஷதை இருக்கும் குங்குமம் இருக்கும் சந்தனம் இருக்கும் என்னெல்லாம் பூஜைக்க வேண்டிய சாமான்லாம் வச்சுருப்போம் பூஜைக்கு வச்சுருக்கிற சாமான்கள் எல்லாம் ஒரு ஒரு பூ உட்காந்துருக்கிற சீட்டில் ஒரு பூ என் தலையிலே ஒரு பூ பூஜை பண்ணுறவன் தலையிலேயே ஒரு பூ அப்படின்னா என்ன அர்த்தம் பூஜை பண்ணுறவனும் பூஜிக்கப்படும் பொருளும் பூஜைக்குரிய பொருள்களும் ஒரே பொருள் அதுதான் தத்துவம் அந்த ஒரு பொருளுக்கு எத்தனையோ பேர் அதை நாம் ரசிக்கிறோம் அவ்வளோதான் அந்த தத்துவத்தை மறக்கக்கூடாது அதுதான் இந்த மந்திரம் சொல்லுகிறது ஏத்வெய் தடுத்த மந்திரத்துக்கு போலாம் யத்தோதேதி சூரிய அஸ்திர தே அர் ததுநாத் கஷ்ட ஏத எதோயூ அத்திய தே அப்பை த இந்த பல்லவியை பாருங்க ஏதாது ஏதாவே அது இதுவே அது இதுவே அது இதுவே அதுனா என்ன அர்த்தம் நீ கேட்ட கேள்வி அந்த தத்துவம் பரமார்த்த தத்துவம் ததேவ ஏத்தம் அதுதான் இதுவாக இருக்கு அந்த ஆத்மாதான் இத்தனையுமாக இருக்கு அந்த ஆத்மாவே இத்தனையுமாக இருக்கிறது இனி அடுத்த மந்திரத்திலேயும் இது சொல்லப்பட போகிறது எதனிடமிருந்து சூரியன் உதிக்கிறானோ எதனிடம் சூரியன் ஒடுங்குகிறானோ அந்த சூரியனிடத்தில் எல்லா தேவர்களும் ஒடுங்கி இருக்கிறார்கள் அந்த சூரியனுக்கு வேறாக ஒன்றும் இல்லை அந்த சூரியனும் இதுவே ஆகும் இந்த இடத்துல சூரியனா ஹிரண்யகர்பன் சூரியன்னு சொன்ன டோட்டல் மைண்டு சூரியன் அப்படின்னு சொன்னால் நிஜமாவே இந்த ஜடப்பிரகாச சூரியன் இல்லை இந்த பிரகாசம் ஜடப்பிரகாசமாக சித் பிரகாசமாக இந்த பிரகாசமெல்லாம் என்ன பிரகாஷம் இது ஜடப்பிரகாசம் அந்த சித் பிரகாசங்கிறது எதுனா அதை புரிஞ்சுக்கிறோமே நம்ம நம்ம புரிஞ்சுக்கிற சக்திக்கு ஆதாரமாக இருக்கிற சைத்தன்யந்தான் சித் பிரகாசம் பிரகாசத்தையும் அந்தகாரத்தையும் எது பிரகாசப்படுத்துகிறதோ அதுதான் சித் பிரகாசம் ஜடப்பிரகாசத்தையும் ஜட அந்தகாரத்தையும் எது பிரகாசப்படுத்துகிறதோ அதுதான் சித் பிரகாசம் ஒளியையும் இருளையும் எது அறிகிறதோ அதுவே அறிவொளி சித் பிரகாசம்னா என்ன அர்த்தம் அறிவொளி ஞான ஒளி ஞான பிரகாசம் அதுக்கு பேர் சிதம்பரம் சிதம்பரம் நாலு சித் பிரகாஷம் நாளு அம்பரங்கிறது ஸ்பேஸ்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் பிரகங்க கிருஷ்ண ரெண்டு உதாரணம் சொல்கிறார் பதிமூணா அயத்தில் எதா சர்வம் சௌக்மையா நோபலிப்பேகே த நோபலிப்பேக்கம் லோக்கமிமம் ரவி க்த்ம் கேத்ரிசா கிருத்னம் प्रकाशयति பாரத எவ்வளோ அழகான ஸ்லோகம் ரெண்டு திருஷ்டாந்தமும் பக்கத்தில் பக்கத்திலே வருது எங் எந்த ஒரு யா சர்வகதம் சௌக்மியாத் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சூக்மமான ஆகாஷம் யசா சர்வகதம் சௌக்மியாத் ஆகாஷம் ந உபலிப்பத்தை எதனாலும் அது பாதிக்கப்படுவதில்லை க்த் யா சர்வகதம் சூக்மியா ஆகாசம் நோபலிப்பதே சர்வத்திராவஸித்தோ தேகே ததா ஆத்மா ந உபலிப்பதே இந்த சரீரத்தில் என்னவா என்னெல்லாம் அவஸ்தைகள் பட்டு இருந்தாலும் இந்த ஆத்மா அதில் வந்து பாதிக்கப்படுறதில்லை பாதிக்கப்படுற மாதிரி ஒரு தோற்றம் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் சு மனந்தான் பாதிக்கப்படுறது ஆத்மா பாதிக்கப்படுறதா மனம் பாதிக்கப்படுறதா மனந்தான் பாதிக்கப்படுறது மனதோடு என்னை இணைச்சிக்கிறதுனால நான் பாதிக்கப்படுறதா நினச்சிக்கிறேன் மனசோடு என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால நான் ஹர்ட் ஆகிட்டேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னை புண்படுத்தி விட்டார்கள் என்னை என்னை பெருமைப்படுத்தி விட்டார்கள் என்னை என்னை பெருமைப்படுத்தியிருக்கா என்னை சிறுமப்படுத்திவிட்டான் ஆத்மாவை பெருமைப்படுத்த முடியுமா சிரமப்படுத்த முடியுமா நம்ம யாரையும் பெருமைப்படுத்த முடியாது யாரையும் சிரமப்படுத்த முடியாது நம்மளையும் யாரும் பெருமைப்படுத்த முடியாது சிறுமப்படுத்த முடியாது நீங்கள் நினச்சப்பீங்க இதெல்லாம் என்ன புரியவே மாட்டேங்கிறது ட்ரூத் அது உண்மை அதுதான் நீங்கள் எத்தனை வருஷமானாலும் இதை யோசிச்சு தான் ஆகணும் இது கட்டாயம் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இதை விட்டால் நான்பந்தா வித்திய தேயநாயார் நிச்சயம் உங்களுக்கு நிம்மதி வரணுன்னா இதை தவிர வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள் நான் அந்த கட்சிக்கு நான் வர தயாராக இருக்கேன் உடனே வரேன் இப்போவே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிடுவோம் உபநிஷத்து க்ளாஸையும் முடிச்சுடுவோம் ஆனால் லாஜிக்கலாக இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் சரியாக சொல்லணும் சும்மா காமா சும்மானு வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லக்கூடாது ஆ எத உதயத்தி உத கர்ப்பன் யாரிடமிருந்து தோன்றுகிறாரோ அப்படின்னு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பன் யாரிடமிருந்து தோன்றுகிறாரோ ஹிரண்யர்பன் யாரிடத்தில் ஒடுங்குகிறாரோ அதில் அனைத்து தேவர்களும் இருக்கிறார்கள் தம் தம் சூரியம் ஹிரண்யர்பம் சர்வே தேவாக அர்ப்பித்தாக எல்லா தேவர்களும் ஹிரண்யர்பனிடமிருந்து தோன்றுகிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஹிரண்யர்பமவர்த்தா அகிரே பூதாத்திரே கசீத் பிரம்மா தேவானாம் பிரதமூவ அதனால் ஹிரண்ய கர்ப்பனுடைய ஸ்தானம் சூரிய மண்டலம் இந்த டோட்டல் மைண்டை நாம் இன்வோக் பண்ணுறது சூரிய மண்டலத்தை தான் ஆலம்பனமாக வச்சுருக்கோம் பற்றுக்கோடாக வச்சுருக்கோம் அத்தனை பேருடைய மனசுக்கும் ஸ்தானமாக நம்ம வந்து சூரிய மண்டலத்தை மனசில் ஒரு பிடிப்புக்காக ஏன்னா நமக்கு நம்ம ரூபத்தில் அபிமானம் இருக்கிறதுனால வரையறைகளுக்கு உட்பட்ட வடிவத்தை பார்த்து பார்த்து பழகி போன சம்ஸ்காரம் இருக்கிறதுனால இந்த உபாயத்தை சொல்கிறோம் சர்வே தேவாக தம் அர்ப்பித்தாக தம் அர்ப்பித்தாகனு சொன்னால் சங்கராச்சாரஸ் இருக்கிற காலத்தில் அதாவது தோன்றும் பொழுதும் ஒடுங்கும் பொழுதும் நடுவிலும்னு அர்த்தம் இடையிலும் அவர்கள் சூரிய இரண்ய கர்ப்பனை சார்ந்து இருக்கிறார்கள் தது நா ஹ இரண்யர்பனுக்கு வேறாக ஒன்றும் இல்லை டோட்டல் மைண்டுக்கு வேறாக ஒன்றும் இல்லை டோட்டல் மைண்டோ எதில் இருக்குதுன்னா கான்ஷியஸ்னஸுக்கு வேறாக இல்லை டோட்டல் மைண்டுக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லை டோட்டல் மைண்டு கான்ஷியஸ்னஸுக்கு வேறாக இல்லைன்னு அர்த்தம் ஆ சமஷ்டி சம அதுக்கு தான் ஒரு பேர் வச்சுட்டோம் ஹிரண்ய கர்ப்பனு ஒரு பேர் வச்சுட்டோம் நம்ம ச ஹியகர்புற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ கர்ப்பானா உள்ளேன்னு அர்த்தம் ஹிரண்யம்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம் தன்னகத்தே எல்லா அறிவையும் கொண்டிருப்பவன் அர்த்தம் ஆம்னீஷியன்ட்டுன்னு அர்த்தம் சர்வ்ஞன் அர்த்தம் ஹிரண்யர்பிற பதம் சர்வ்ஞ அர்த்த ஹிரண்யம் ஞானம் கர்பா அந்த எஸ் அஸ்தி சாஹியகர்ப்மனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருப்பவன் அறிவனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருப்பவன் இங்கிலீஷில் கோல்டு எக்குன்னு எழுதி அதை பொன்முட்டைன்னெல்லாம் படிக்கப்படாது ஹிரண்யம்னா தங் கர்ப்பம்னா முட்டை எக்கு கோல்டன் எக்குன்னு போட்டுருவாங்க இங்கிலீஷில் நம்மால் அதை இங்கிலீஷில் இருந்து சம்ஸ்கிருதத்தை அவன் இங்கிலீஷில் எழுதியிருப்பான் விளக்கான அதை நம்ம ஆள் தமிழில் எழுதுவான் பொன்முட்டை கடவுள் பொன்முட்டை கடவுள்னு எழுதிடுவான் நான் புஸ்தானா படித்து தான் சொல்கிறேன் பொன்முட்டை கடவுள்னு எழுதிப்போம் இதுதான் எழுந்த எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான் படித்தவன் பாட்டக்கெடுத்தான்னு மாதிரி பொன்முட்டை கடவுள்லாம் கிடையாதுப்பா சர்வஜங்கிறதுக்கு ஹிரண்ட கர்ப்பகாங்கிறது ஒரு பதம் ஆக தது ஸ்திதிகாலே தது நாத்தேத்தி கஷ்டனை அதை காட்டிலும் ஒரு வஸ்துவும் இல்லை அந்த வஸ்துவோ எப்படி இருக்குன்னா ஆத்மாவுக்கு அந்நியமாக இல்லை எனக்கு அந்நியமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் பாருங்க எனக்கு அந்நியமாக ஹிரண்ய கர்ப்பன் இல்லை இண்டிவிஜுவல் மைண்டுக்கு அந்நியமாக டோட்டல் மைண்டு இல்லை டோட்டல் மைண்டில் எல்லாம் என்ன மைண்டு இருக்குது எல்லா இண்டிவிஜுவல் மைண்டும் இருக்குது எல்லா எல்லா இண்டிவிஜுவல் மைண்டும் எதில் இருக்குது டோட்டல் மைண்டில் இருக்குது டோட்டல் மைண்டு எதில் இருக்குது கான்ஷியஸ்னஸில் இருக்குது நிஜமாக இருக்குதுண்ணா இதில் இதில் நான் எங்கே பிரிக்கவே முடியும் அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு என்ன த கட்டியாரம்மா வைக்கிற மாதிரி அது என்ன கிராஸ்திங்காக என்ன புரிஞ்சுக்க வேண்டியதான் அதை சார்ந்து இது இருக்கிறது எல்லாம் சூக்ஷ்மமான சூக்ஷ்மம் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அதனால்தான் அடுத்த மந்திரம் எதேவேக ததமுத்திர எதமுத்திர ததன்பிக மிருத்யோஸ மிருத்யுமாப்னோ ே ததமு தவிக மருத்தியோச மருனோ எது இங்கே இருக்கிறதோ அதுதான் அங்கேயும் இருக்கிறது எது அங்கே இருக்கிறதோ அதுதான் இங்கேயும் இருக்கிறது அவ்வளோதான் எது இங்கே இருக்கிறதோ அதுதான் அங்கேயும் இருக்கிறது எது அங்கே இருக்கிறதோ அதுதான் இங்கேயும் இருக்கிறது எப்படி சொல்றது இது மொட்டையா சொன்னா என்ன பண்றது எல்லாம் புரோ எது இங்கே இருக்கிறதோ அதுதான் அங்கேயும் இருக்கிறது ஏது அங்கேயே இருக்கிறதோ அதுதான் இங்கேயும் இருக்கிறது அப்படின்னா அது அப்படியே லிட்ரலாக படித்தா அப்படி தான் இருக்கும் இக எது ஏவ தத்து அமுத்ர தத் அப்பி தது அம் அமுத்ர சங்கராச்சர இங்கே தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் நிறைய விஷயங்களை இங்கே தான் சொல்கிறார் பிரித்து பேசுகிறார் அதை தான் நான் முதலே சொல்லிவிட்டேன் சங்கராச்சாரோட வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் ஏது ஏவ ஈக காரிய கரண உபாதி சமன்விதம் சம்சாரதர்மவத் அவபாசமானம் அவிவேகினாம் ததேவஸ்வாத்மஸ் அமுத்திர நித்தியவிஞ்ஞானகனஸ்வபாவம் சர்வ சம்சாரதமர்ஜிதம் பிரம்மா நுணுக்கமாக சொல்கிறார் ஈகங்கிறதுக்கு என்னென்னா காரியகரணஉபாதிசமன்விதம் காரியம்னா உடம்பு கரணம்னால் மனசு இந்திரியங்கள் மனசு சூக்ம சரீரம் கரணம் உபாதி சமன்விதம் சேர்ந்திருக்கு நான் என்ன சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் நான் சம்சாரி நான் சம்சாரி நான் சம்சாரி எனக்கு நிறைய இன்னும் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இன்செக்யூரிட்டி இருக்குது துக்கம் இருக்குது எனக்கு இன்னும் மனசில் வந்து ப பயமாகவே வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு இருக்குது துக்கமாகவே இருக்குது சர்வ அவபாசமானுங்கிற தான் துன்பப்படுவதாக கருதுகிறான் துன்பப்படுவதை போல தோன்றுவது அப்படிங்கிறது துன்பப்படுவதைப் போல தோன்றுவது வேதாந்தம் படித்தவன் மற்றவன் கஷ்டப்படுற போது என்ன நினைப்பான் இவன் துன்பப்படுற மாதிரி இருக்கான் வாஸ்தவனுக்கு துன்பம் இல்லை நானும் துன்பப்படுற மாதிரி தெரிகிறேன் வாஸ்தவமாக நான் துன்பப்படலை மனசுக்கு தான் துன்பம் ஆத்மாவுக்கேது துன்பம் எனக்கு துன்பம் இல்லை என் உள்ளத்தில் துன்பம் இருக்கலாம் ஆனால் அந்த துன்பத்தோடு நான் என்னை இணைத்து கொள்ளவில்லை என் மனத்தில் இருக்கும் எந்த உணர்ச்சிகளோடும் என்னை நான் இணைத்து கொள்ள தயாராக இல்லை உணர்ச்சிகள் மாறக்கூடியவை உணர்ச்சிகளோடு என்னை ஒன்றுபடுத்தி கொண்டு நான் என்னை என்ன என்ன என்னை கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் சங்கராஜ சொல்றார் சம்சார தர்மபத்து உபவாசமானம் அவிவேக்கினா அஜானிக்கு சம்சாரி மாதிரி தெரியறதுதான் ஞானிக்கு என்ன தெரியுது சுவாத்மஸ்தம் ததேவ எந்த ஒரு தத்துவம் இங்கு சம்சாரியாக காணப்படுகிறதோ அதே தத்துவம் ஆத்மாவின் கோணத்தில் பார்க்கும் பொழுது அசம்சாரியாக இருக்கிறது எது சம்சாரியாக காட்சி அளிக்கிறதோ அது ஆத்மாவின் கோணத்தில் அசம்சாரி அதாவது சம்சாரியும் அசம்சாரியும் ஒன்று தான் அது எப்படி சம்சாரி அசம்சாரின்னா என்ன அர்த்தம் நம்ம என்ன சொல்றோம் நான் பிறந்து பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிறான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேங்கிறது எது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு பிறப்பிறப்பு உண்டோ பரமாத்மாவுக்கு பிறப்பிறப்பு உண்டோ கிடையாது எது ஜீவாத்மாவாக காணுகிறதோ அது அந்த பரமாத்மாவேதான் அப்படிங்கிற ஆதிசங்கர் அந்த பரமாத்மாவேதான் தன்னை ஜீவாத்மாவாகக் கருதிக்கொண்டு தன்னை சம்சாரியாக கருதுகிறது அஜ்ஞானிக்கு ஞானிக்கு அந்த ஜீவாத்ம தத்துவத்தை நீக்கி தன்னை பரமாத்மாவை பார்க்குறான் ஆக எதே வேக ததமுத்திர எதமுத்திர இந்த வார்த்தையை பார்த்துட்டே இருக்கணும் இது மகா வாக்கியம் மாதிரி எது சம்சா இதுலேருந்து என்ன தெரியுது அசம்சாரியும் சம்சாரியும் பிரிக்க முடியாது அசம்சாரிக்கு அந்நியமாக சம்சாரி இல்லை அசம்சாரிக்கு அந்நியமாக சம்சாரி இல்லை அசம்சாரிக்கு அந்நியமாக சம்சாரி இல்லைன்னா சம்சாரியே இல்லை அப்புறம் அசம்சாரின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு இதைத்தான் நான் முதலே சொன்னேன் அத்வைதத்துக்கு அந்நியமாக துவைத்தம் இல்லை துவைத்தமே இல்லை அபேதத்துக்கு அந்நியமாக bhedam இல்லை பேமே இல்லை பேதமே இல்லைன்னா அபேதங்கிற சொல்லும் தேவையில்லை விஷயம் புரிஞ்சாச்சு மெளனமாக காரணத்துக்கன்னியமாக காரியம் இல்லை காரியமே இல்லை காரணத்தன்மையும் இல்லை மௌனம் இந்த விஷயம் சொன்னால் புரியறது இல்லையோ புரியறது தான் புண்ணியம் அதுக்கப்புறம் நம்ம பேச போகிறது நினைக்க போகிறது நினைக்கிறதுக்கும் முக்கியத்துவம் இல்லை பேசுகிறதுக்கும் முக்கியத்துவம் இல்லை அஹா அதான் இங்கே சொல்கிறார் சங்கராஜர் அமுத்திர நித்திய விஜான ஹனஸ்வபாவம் நித்திய விஜானங்கிற நித்திய விஜான ஹனஸ்வபாவம் நித்தியம்னா என்ன எட்டர்னல் எப்பொழுதும் இருக்கிறது விஜானம்னா எப்பொழுதும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அறிவே வடிவமாக பிரஜான கணம் விஜான கணம்ங்கிற விஜான ஹனஸ்வபாவம் சர்வசம்சார தர்ம வர்ஜிதம் பிரம்ம நான் என்னை தப்பாக புரிஞ்சுன்னு விட்டேன் அதான் சொல்கிறோம் ஒருத்தன் வந்து இது சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து தன்னை வந்து ஏதோ நினச்சுட்டான்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு சொல்லுவாங்க தன்னை கோழி குஞ்சாக நினச்சின்னுட்டான் ஒருத்தன் வந்து தன்னை திடீர்னு கோழி குஞ்சோடையே பழகி பழகி தன்னையும் கோழி குஞ்சாகவே நினச்சிட்டான்னு வச்சுங்களேன் கோழி குஞ்சாக நினச்சுன்னு கோழி குஞ்சுக்கு எதை கண்டா பயமாக இருக்கும் அந்த கோழி குஞ்சுக்கோ கோழிக்கோ வச்சுக்கோங்களேன் எதுக்கோ பயம் எதுக்கு பயமாக இருக்கும் இப்போ கருடனுக்கோ எதுக்கோ பயமாக இருக்கும் இல்லை பாம்புக்கோ இல்லை நாய்க்கோ எதுக்கோ பயப்படுறதுன்னு வச்சுங்களேன் அது மாதிரி நாயை பார்க்குறேன் ஏதோ பார்க்குறேன் பார்த்த உடனே பயந்து பயந்து ஓடுறாயும் ஏன்டா பயப்படுறேன்னா அது என்ன கடிக்க வருது அப்படின்னா நீ உன்னே எதுக்கு கடிக்க வருது அப்படின்னா நான் கோழி இல்லையான்னா நான் கோழி இல்லையான் ஏய் நீ கோழி இல்லைடா நீ மனுஷன் அப்படின் அப்புறம் இல்லை இல்லை நான் கோழிதான் அப்படின்னா அதை கொண்டு ஒரு மனோ தத்துவத்தை டாக்டர்கிட்ட கூட்டு நோய் காத்தி வச்சு நீ வந்து கோழி இல்லை நீ மனுஷன் நீ கோழி இல்லை நீ மனுஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஒரு முந்நூற்றம்பது சிட்டிங் அதுக்கப்புறம் புரிஞ்சுது ஒரு முந்நூற்றம்பது சிட்டிங்க்கப்புறம் புரிஞ்சுது என்ன புரிஞ்சுது நான் கோழி இல்லை நான் மனுஷன் நான் கோழி இல்லை நான் மனுஷன் புரிஞ்சுது அதுக்கப்புறம் திரும்பவும் சரி ட்ரீட்மெண்ட்லாம் ஆகிடுத்து இனிமேல் நார்மலாக இருப்பான்னு நினச்சா திரும்பவும் பயப்படுறான் ஏண்டா பயப்படுறேன்னு நான் கோழியில் மனுஷன்தான் ஆனால் அதுக்கு தெரியாது நான் மனுஷன் தான் இல்லையா அதுக்கு தெரியாது மனுஷன் தான் எப்படி இருக்கு பாருங்க அது மாதிரி நான் பிரம்மன் தான் நான் ஜீவன் இல்லை ஆனால் நிறைய பேருக்கு நான் பிரம்மன் தெரியாதேன்னா எவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி போனான்னு உனக்கு தெரிஞ்சது இல்லையா பேசாம இரு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா சுவாமி எனக்கு தெரியும் நான் பிரம்மன் தான் தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதே நான் பிரம்மன்னு அப்படின்னா அது அடுத்தவனுக்காக இல்லைப்பா உனக்காக படித்தது எல்லாரும் உன்னை அப்படி நினச்சா நினச்சிட்டு போகிறான் அது அவன் ப்ராப்ளம் நீ எல்லாரையும் என்னவா நினைக்க போகிறேன் நீ உன்னை பிரம்மமாக நினச்சின்ண்டே எல்லாரையும் நீ என்னவா பார்க்குறப்பான்னு இது இன்னொரு கோணத்திலயும் சொல்லலாம் சங்கராச்சாரியர் இப்படிதான் சொல்றார் எது சம்சாரி ஜீவனாக காட்சி அடிக்கிறதோ அது உண்மையில் அசம்சாரி பிரம்மந்தான் எது அசம்சாரி பிரம்மமோ அதுதான் சம்சாரி ஜீவனாக காட்சி அடிக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணுறாருக்கு எது இங்கே இருக்கிறதோ அதுதான் அங்கேயும் இருக்கிறது எது அங்கே இருக்கிறதோ அதுதான் இங்கேயும் இருக்கிறது அது இருக்கிறதுங்கிற பதமே இல்லை ஈக எது ஏவ தத்து அமுத்ர எத்து அமுத்ர தத்து அனு ஈக அவ்வளோதான் இருக்கு அஸ்திங்கிற பதம் கூட கிடையாது இங்கே எதுவோ அதுவே அங்கே அப்படிதான் படிக்கணும் எதுவோ இங்கே அது அங்கே எது அங்கே அதுதான் இங்கே அப்படிங்க இப்படி மொட்டையா நிற்கிறது அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது சங்கராச்சாரிய சங்கராச்சாரிய தான் நம்மளை காப்பாற்றுறார் இதுக்கு அர்த்தம் சொல்றார் எது அசம்சாரி பிரம்மமோ அதுதான் சம்சாரி ஜீவனாக காட்சி அளிக்கிறது எது சம்சாரி ஜீவனோ அது உண்மையில் அசம்சாரி பிரம்மந்தான் இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அகம் அசம்சாரி பிரம்ம அஸ்மி நாஹம் சம்சாரி ஜீவா அதிலிருந்து சம்சாரித்வம் போகும் இந்த சம்சாரம் நீங்கும் அடுத்த வாக்கியம் சொல்கிறது பாருங்கள் யகா இக நானேவ பசியி யஹா இக நானேவ பசியத்தி கடவுளும் நானும் வேறென்று கருதுகிறானோங்கிறார் சிங்கராச்சாரியர் பிரம்மமும் நானும் வேறென்று எவன் நினைக்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் மரணத்திற்கு ஆளாகிறான் மீண்டும் மீண்டும் மரணத்திற்கு ஆளாகிறான் இன்பத் துன்ப உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுகிறான் சிம்பிளாக போட்டுக்கோங்க அவன் இன்பத் துன்ப உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுகிறான் அப்படி போட்டுக்கலாம் அவன் சம்சாரத்தில் உழலுகிறான் முத்தியோஸ மிருத்யுமாப்னாத்திங்கிறார் சகா மிருத்தியோகோ மிருத்யும் ஆப்னோதி அவன் எமனிடமிருந்து எமனிடமே செல்லுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் புறக்கிறான் உடல் பற்று உலகப்பற்றிலேயே உழலுகிறான் உலகப்பற்று உடல் பற்று அகப்பற்று புறப்பற்று தன்னுணர்வு இவற்றிலேயே உழலுகிறான் வேற்றுமை உணர்வு இவற்றிலேயே உழலுகிறான் வேற்றுமை உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுகிறான் சமுதாயத்தையும் பாதிக்கிறான் சொல்லாம் யகா ஈக யகா இகன்னா சங்கராச்சாரர் பிரம்மணிங்கிறார் அனானாபூதே பிரம்மணி வேற்றுமையற்ற மெய்ப்பொருளில் யகா ஈகங்கிறதுக்கு வேற்றுமையற்ற மெய்ப்பொருளில் எவன் ஒருவன் வேற்றுமையற்ற மெய்ப்பொருளில் அந்த மெய்ப்பொருளுக்கு வேறானவன் நான் என்று கருதுகிறானோ பரஸ்மாத் அந்யோகம் மத்தகா அந்நத்து பரம்பிரம்ம எல்லாம் ரொம்ப பெருசாகவே சொல்கிறார் இறைவனுக்கு வேறானவன் நான் எனக்கு வேறானவன் இறைவன் என்று எவன் நினைக்கிறானோ பரம்பொருள் மெய்ப்பொருள் எனக்கு வேறானது பரஸ்மாத் அகம் அந்யகா மத்தகா அந்நிய பரம்பிரம்ம இ நானேவ நானேவனா பின்னம் வேறாக இருப்பது போல கருதுகிறானோ போலன்னு போட்டிருக்க இவன் போட்டிருக்கார் இவ பஷ்யத்தி என்று நினைக்கிறானோ சஹா மிருத்யோஹோ மரணாத் மிருத்யும் மரணம் புனகா புனகா ஜனன மரண பாவம் ஆப்னோத்தி மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்புக்கு ஆளாகுறான் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இறப்பை பற்றியோ பிறப்பை பற்றியோ எனக்கு தோணலை புரியலேன்னா மறுபடியும் மறுபடியும் உலக வாழ்க்கையில் உழன்று தானும் கஷ்டப்பட்டு மற்றவனையும் கஷ்டப்படுத்தி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து அதுதான் தானும் நிறைய கஷ்டப்பட்டுண்டு மற்றவனையும் நிறைய கஷ்டப்படுத்திண்டு இது கைங்கரியம் லோக கைங்கரியம் லோக சங்கிரகம் நானும் கஷ்டப்படுவேன் இன்னொருத்தனையும் கஷ்டப்படுத்துவேன் அதுதான் அதுதான் என்னது நான் இந்த மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்பட்டுண்டு கஷ்டப்படுத்திண்டு அப்பப்போ அல்ப சந்தோஷத்தை அனுபவிச்சுண்டு தங்கிட்ட இருக்கிற பூர்ணமான சந்தோஷத்தை தெரிஞ்சுக்காமல் போய் இத்தனை இருக்குது ஆகா யகா இக நானே வ நானா பலன் அர்த்தம் சங்கராச்சாரியார் பேதங்கிற கடவுளும் நானும் வேறு என்று கருதுபவன் மீண்டும் மீண்டும் மரணத்துக்கு ஆளாகிறான் நீங்கள் மரணத்துக்கு ஆளாகிறான்னு சொல்லலாம் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான்னு சொல்லலாம் இது ஒரு ப்ரெசென்டேஷன் மீண்டும் மீண்டும் மரணத்துக்கு ஆளாகிறான்னு அர்த்தம் இப்போ செத்து போகிறான் அப்புறம் என்ன பண்ணுறான் மறுபடியும் புனரப்பி ஜனனம் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறான் சாகரான் ஆக மீண்டும் மீண்டும் இறப்புக்கு ஆளாகிறான்னு சொல்லலாம் மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு ஆளாகிறான்னு சொல்லலாம் தப்பு எல்லாத்தையும் சுருக்கமா சொன்ன முக்கியமான மந்திரம் சங்கராஜர் அடிக்கடி கோட் பண்ற மிருத்தியோஸ்திருத்தியுமாப்னோத்தி எய்க நானேவ பஷ்யத்தி மிருத்தியோஸ்திருத்தியுமாப்னோத்தி எய்க நானேவ பஷ்யத்தி எவன் வேற்றுமை உணர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் துன்பத்துக்கு ஆளாகிறான் அவ்வளோதான் எவன் வேற்றுமை உணர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் துன்பத்துக்கு ஆளாகிறான் அதுதான் அர்த்தம் சரி இவ்வளவு சொல்லியாச்சு எல்லாம் ஒன்று ஒன்றுன்னு சொல்லியாச்சு இந்த உண்மையை எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது புரியவே மாட்டேங்கிறதே நீங்களும் பாவம் கஷ்டப்பட்டு சொல்லிகிட்டே இருக்க தொண்டை தண்ணி வத்த கரடியாக கத்திரள் மந்திரமெல்லாம் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும் பாவம் நீங்களும் கஷ்டப்படுறீங்க எங்களுக்கு என்ன சந்தேகன்னா உங்களுக்கே எவ்வளோ தூரம் புரிஞ்சுருக்கோ சந்தேகம் சந்தேகமாகவும் இருக்குது இது என்ன இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா எங்கள் குருநாதர் ஒன்று சொல்லுவார் அதாவது அத்வைத்தம் is not logical and practical. அத்வைத்தம் is not logical and practical. ப்ராக்டிக்கல் அதாவது இந்த பர்சன்டேஜ் இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேரில் அநேகமாக அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் பீப்புள் அத்வைதத்தை ஒத்துக்க முடியாது அவங்களால் அது கிரகிக்கவே முடியாது அத்வைதம் ஈஸ் நாட் லாஜிக்கல் அன் ப்ராக்டிக்கல்வாங்க அது லாஜிக்கலாகவும் இல்லை ப்ராக்டிக்கலாகவும் இல்லை அப்புறம் ஒரு பத்து பர்சன்ட்டோ அஞ்சு பர்சன்டோ நான் ஒரு கணக்காக சொல்கிறேன் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அத்வைத்தம் ஈஸ் லாஜிக்கல் பட் நாட் ப்ராக்டிக்கல் அத்வைத மீன்ஸ் லாஜிக்கல் பட் நாட் ப்ராக்டிக்கல் இது ஒரு குரூப் இது ஒரு percentage. பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க எத்தனை பர்சன்ட் சொன்னேன் எழுபது பர்சன்ட் சொன்னேன் நான் முதல்ல எழுபது பேர் ஒத்துக்கவே மாட்டான் அத்வைதத்தை டோட்டலாகவே ஒரு பத்து பேர் என்ன சொல்லுவான் லாஜிக்கல் not ப்ராக்டிக்கல் சொல்லுவான் அப்போ எத்தனை எண்பது பர்சன்ட் போச்சு இன்னும் ஒரு இருக்கே நான் பத்து பர்சன்ட் ரொம்ப அதிகம் தான் இன்னொரு பத்து இருக்கே அந்த பர்சன்ட் என்ன சொல்லும் அத்வைத்தம் இன்ஸ் லாஜிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் பட் ஐ ஆம் நாட் சூட்டபுள் ஃபார் தட் அத்வைத்தம் லாஜிக்கலாகவும் இருக்குது ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் நான் அதுக்கு ஒத்து வர முடியாது என்னால் அதை ஒத்துக்க முடியாது ஐஎம் நாட் சூட்டபுள் ஃபார் தட் அப்படியே கடைசியில் எத்தனை மிச்சம் இருக்குப்போ நான் பத்து சொல்கிறதே அதிகம் அவர் மூணு தான் சொல்லுவார் என்னெல்லாம கணக்கு கூட்டி போட்டு கழிச்சு போட்டு இப்படி சொல்லுவோம் மூணு தான் கடைசியில் சொல்லுவார் அத்வைதம் is logical and practical and I am also suitable for that. அப்படின்னு சொல்கிறேன் பத்து பர்சன்ட் நான் சொல்கிறேன் இப்போது எல்லாம் போயிடும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அதனால் நிறைய பேரால் இதை அசிமுலேட்டே பண்ண முடியாது ஜீர்ணமே பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு தூரம் பாஹ்யா அது அதுதான் காரணம் பராஞ்சி காணி வெத்ரினத் ஸ்வஜம்பூ நம்ம அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரோவேட்டடாக போயிட்டோம் அதனால் அத்வைதத்தை வந்து லாஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நான் அதுக்கு சூட்டபிள்னு ஒத்துக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் புரியணும் புரிஞ்சாதான் சொல்லணும் அதுக்காக புரியாமல் சொல்லிடப்படாது அப்போ சுவாமி இது எப்படி புரிஞ்சிக்கிறது படிச்சுட்டே இருக்கிறதுங்கிறார் யம தர்மராஜர் வேறு வழி இல்லப்பா கிடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு படிச்சுண்டு அடுத்த மந்திரம் பாருங்கள் மனசை வேதமா நேநாநாஸ்தி கிஞ்சன மருத்தோஸ் மருத்துவங்கைகேவிய மனசைவேதமா நேகனா நாஸ்தி கிஞ்சன மிருத்தியோஸ மிருத்யும்கட்சி பசிய இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப முக்கியமான மந்திரங்கள் இங்கே பாருங்கள் இந்த மந்திரத்துலேயும் கடைசியில் என்ன சொல்கிறார் பாருங்க அங்கே மிருத்தியோஸ்திருத்யும் ஆப்னோத்தின்னர் இங்கே மிருத்தியோஸ்திருத்யும்கட்சத்திங்கிறார் அங்கே ஆப்னோதி இங்கே கச்சதி அவ்வளோதான் யஹா ஈக நானேவ பசியத்தின் சா மிருத்யோகோ மிருத்யும் கச்சதி எவன் வேற்றுமையை உண்மை என்று கருதுகிறானோ வேற்றுமைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இன்பத் துன்பங்களுக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்கிறானோ அப்படிலாம் போடணும் வேற்றுமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் மாறிக்கொண்டிருக்கின்ற உணர்ச்சிகளுக்கு நிலையான தன்மையை கற்பிக்கிறானோ அப்படின்னு அர்த்தம் எல்லா இமோஷனும் மாறிட்டுருக்கு மாறிருக்கிற இமோஷன்ஸுக்கு ஏன் ரியாலிட்டி கொடுக்கணும் அந்த நேரத்தில் இருக்கிற இமோஷனுக்கு ரியாலிட்டி கொடுத்துட்றான் அந்த நேரத்தில் என்ன உணர்ச்சி இருக்கோ அது உண்மைன்னு நினச்சி விட்றான் இப்போ அனுபவிச்சுருக்கிற போது நான் எந்த ஒரு உணர்ச்சியை அனுபவிச்சுன்ட்ருக்கேனோ அந்த உணர்ச்சியே உண்மை இல்லைங்கிற அறிவோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் எந்த ஒரு உணர்ச்சியை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு அந்த உணர்ச்சியே உண்மை இல்லைங்கிற அறிவோடு நான் இருக்கணும் ஏன்னா இந்த உணர்ச்சியும் மாறும் அந்த வரப்போகிற உணர்ச்சியும் மாறும் எத்தனையோ உணர்ச்சிகள் வந்திருக்கின்றன போயிருக்கின்றன இப்போ இருக்கிற உணர்ச்சியும் போகத்தான் போகிறது அப்போ இந்த உணர்ச்சிக்கு நான் ஏன் முக்கியத்துவம் நான் துன்பத்தை அனுபவிச்சுருக்கேன்னு வச்சுப்போம் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிச்சுருக்கேன்னு வச்சுப்போம் அந்த இன்ப உணர்ச்சி உண்மைன்னு நான் நினைச்சா தப்பு துன்ப உணர்ச்சி உண்மைன்னு நினைச்சா அது பெரிய குற்றம் குற்றம் என்ன அதுக்கு நான் அப்புறம் நான் அதுக்கு என்ன நினைச்சின்னு கஷ்டப்படும் எந்த விதமான இமோஷன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அது என்ன பண்ண நேக நாநாஸ்தி கிஞ்சன இது ஒரு முக்கியமான இது அடிக்கடி சொல்லக்கூடிய பதம் இது ஈக நாணா கிஞ்சன நாஸ்தி அப்படி படிக்கணும் ஈக ஈகன்னா இவ் வாழ்க்கையில் அப்படி போட்டுக்கலாம் ஈக சங்கராச்சாரர் இதை ரொம்ப அழகாக சொல்கிறார் பிராக் ஏகத்துவ விஜானாத் नान्यदस्ति ஆச்சாரிய ஆகமசம் மனசா இதும ஏகரம் ஆமவ நானியஸ்தீ ஆனஸ் அவிதா நவத்திரஞ்சன புன அவிமம் நுஞ்சிரம்மன பசிய சோர்மத்துமேதான் அத்தியாரோபயன் இத்தி அர்த்த சிம்பிளாக முடிச்சிட்டர் இவ்வளோ தான் சங்கராச்சர் கமெண்ட்ரியே சாதாரண மற்றதுக்கெலாம் பெருசு பெருசாக கூட இருக்கும் இவ்வளோ தான் அது அப்படியே நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த ஏகத்துவ விஜானா பிராக் இந்த அத்வைத ஞானத்தை அடைவதற்கு முன்பு அத்வைத ஞானத்தை அடைவதற்கு முன்பு ஆச்சாரியிரு ஆகம சம்ஸ்கிருத்தேன மனசா ஏவ ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருத்தேன மனசா ஏவ மனதினால்தான் இது அடையப்பட வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லியிருக்கு மனதுக்கு எட்டாவது நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு இங்கே என்ன சொல்கிறார் மனதால் தான் இது அடையப்பட வேண்டும் மனசை தானே யூஸ் பண்ணிட்டுருக்கோம் கிளாஸ் முழுக்க மனசா ஏவ இதை மாப்த மனதினால் மட்டுமே இது உணரப்பட வேண்டும் எப்படிப்பட்ட மனதால்னா அதுதான் சொல்றார் ஆசிரியர் சாஸ்திரம் இதனால் பண்படுத்தப்பட்ட மனதால்தான் இதம் பிரம்ம திரும்பவும் சொல்றார் ஏகரசம் ஏகரசம்னா அத்வைத்தரசம் சிதேக்கரசரூபின்யை நமஹா அடுத்த நாமா என்ன சிதேக்கரச ரூபிண்யை நமஹா சுவாத்மானந்த லவிபூத பிரம்மாதி ஆனந்த சந்தத்தியை நமகா இந்த நாமாக்களை எல்லாம் கவனித்து பார்த்தால்தான் தெரியும் சுவாத்மானந்தம் நாம் அனுபவிக்கிற ஆனந்தத்தோட துளியைத்தான் பிரம்மா அனுபவிக்கிறாராம் அவரோட விஷயானந்தம் நம்ம அனுபவிக்கிற பிரம்மானந்தத்தோட ஒரு டாட் அவ்வளோதான் சுவாத்மானந்த லவீபூத பிரம்மாதி பிரம்மாதி தேவர்கள் ஆனந்த சந்தத்தியை நமகா இந்த ஒருமை அந்த ஒரு பாட்டு தேவாரத்தில் உண்டு ஒற்றுமை சேர்வது உணர்வினையேனு ஒரு பாட்டு இருக்கு இருக்கு இல்லையா நல்ல பாட்டு ஒற்றுமை சேர்வது உணர்வினையே அப்படின்னு ஆரம்பிக்கும் கற்றவர் காய்வது காமனையேனு ஒரு பாட்டு கற்றவர் காய்வது காமனையே ஒற்றுமை சேர்வது உணர்வினையே தெரியுமாம்மா உற்று உமை சேர்வதா ஒற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது உண்ணருள் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே நல்ல பாட்டுது ஒற்றுமை சேர்வது ஒற்றுமை சேர்வது மெய்யினையே அப்புறம் உணர்வது உன்னருள் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே நல்ல பாட்டு அதில் அவ்வளோ தத்துவார்த்தம் திருஞான சம்பந்த நடுவில் எப்படிலாம் சொல்லிவிடுவார் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் அப்படின்னு விடுவார் அதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும் பார்த்தா பக்தியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் துவைத்தமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயாவது வச்சுட்டுவார் நுழைச்சிடுவார் அது பக்தி பிரதானம் வேத பக்தி பிரதானம் ஆனால் அங்கே எங்கேயாவது ஒரு மூலையில் நுழைச்சி வச்சிருப்பார் அந்த அத்வைத தத்துவம் இருக்கும் நான் எப்போ படித்தது அதனால ஆஹா ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருத சம்ஸ்கிருத்தேன மனசா இந்த மனசுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறார் ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருதம் மனஹா ஆச்சாரியன்னா குரு ஆகமம்னா உபனிஷத்து சாஸ்திரம் சம்ஸ்கிருதம்னால் படிச்சு படித்து படித்து குருக்கிட்ட இருந்து குருவுக்கு சேவை பண்ணி படித்து படித்து படித்து அப்படி பக்குவப்பட்ட மனதுக்கு தான் இது தெரியும் மனசை இப்போ வந்து நச்சிகேதஸுக்கு எவ்வளோ ஸ்ரத்தை இருக்குது விடாமல் கேட்டுன்ட்ருக்கான் பொறுமையாக இவரும் சொல்லி கொடுத்துன்ட்ருக்கார் ஆ இந்த மாதிரி பக்குவப்பட்ட மனசுக்கு தான் கேட்கும் அதனால தான் முதல்ல ஆரம்பிக்கிற போதே சொன்னார் இது வேண்டாம்னார் அவர் இந்த பாடம் வேண்டாம்ப்பா ஏன்னு எனக்கும் டிஃபிகல்ட்டு உனக்கும் டிஃபிகல்ட்டு தேவை ரத்ராபி விஜயிச்சிதங்கில் முடியாது சொல்லித்தர மாட்டேன்னு இந்த வரத்தை கொடுக்கறதுக்கு தயங்கினார் அவர் ஏன்னா இதுக்கு பக்குவம் இல்லாத மனசுக்கு உபதேசம் பண்ணால் கஷ்டம் அதனால தான் பகவானும் கீதையில் சொல்கிறார் தவம் செய்யாதவனுக்கு இதை சொல்லி கொடுக்காதே பக்தி இல்லாதவனுக்கு இதை சொல்லிக் கொடுக்காதே கேட்க விருப்பம் இல்லாதவனிடம் திணிக்காதே சொல்லிக் கொடுக்கும்புது இந்த வார்த்தைகளில் குறை கண்டுபிடிப்பவனிடம் இதை சொல்லாது எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறவன் பேசாத உனக்கு தெரிஞ்சு வச்சு விட்டுடும் சங்கராஜர் எல்லா கண்டிஷன் தவம் செய்யாதவனுக்கு சொல்லாதே தவம் செய்திருந்தாலும் என்றால் அவனுக்கு சொல்லாது இடையிடையே இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவனுக்கு சொல்லாது திடீர்னு சொல்ற இந்த பாயிண்ட் ஓம் சாந்தி போயிட்டு வா சாப்பிட போகலாம் வா நல்லா சாப்பிடலாம் ஜிலேபி சாப்பிட சந்தோஷமாக இருக்கலாம் என்னதுக்கு வேதாந்தம் அனைவசிய வேணும் எனக்கு இந்த விஷயம் புரியலை இதை இன்னும் புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் போல் இருக்குது அப்படின்னா அது ஸ்ரத்த இல்லை இல்லை நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டலெக்சுவல் அரகன்ஸ் அரகன்ஸ் எனக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் உயர்ந்துதான் இருக்குது என்னுடைய சிற்றறிவுக்கு அது விளங்கலை விளங்குறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ இல்லாட்டி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அதுதான் ஸ்ரத்தேன்னு பேர் ஸ்ரத்தேங்கிறது சாதாரண பதம் இல்லது அதனால் மனசாயேவ ஆப்தவியம் அழகாக சொல்கிறார் மனசினால்தான்ப்பா இதை தெரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட மனசுங்கிறத ஆச்சாரிய ஆகம இது மாதிரி நிறைய இடத்துல சொல்கிறார் சங்கராச்சாரியர் ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருத்தேன மனசாயேவ இதம் பிரம்ம ஏகரசம் என்ன சொல்கிறார் ஆத்மையேவ ந அந்நதஸ்தி இது ஆப்தவியம் ஆத்மா ஒன்று தான் இருக்கிறது சைத்தன்யம் ஒன்றுதான் இருக்கிறது நான் ஒருவன்தான் அனைத்துமாக இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்ற ஒரு ஞானத்தை எதனால் அடைய முடியும் என்றால் ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருத்தேன மனசா ஏவ இதெல்லாம் விஸ்தாரமாக இங்கே இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கார் எங்கே தெரியுமா கீதையில் வேதாவிநாசினம் நித்யம்யம் கதம் சபுருஷ்பார்த்த கம் கத்தய திஹந்திகம் அங்கே பாருங்க தெரியும் கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்துக்கு சங்கரபாஷ்யம் அந்த மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லலை சங்கரபாஷ்யம் வேதாவினாசினம் நித்யம் எயேனம் அஜமவ்யம் இன்னொன்று இருக்க இருக்கு நேற்றி கூட அதை கோட் பண்ணினேன் புத்தி கிராகியம் கேள்வி பதிலில் சொன்னேன் அது ஆறாவது அத்தியாயத்தில் அந்த ஸ்லோகம் நம்பர் ஞாபகமில்லை சுகமாத்தியந்திக்கம் எத்தது புத்தி கிராகியம் அத்தீந்திரியம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ஸ்லோகம் பாருங்க ஆக சாஸ்திரத்தில் ரெண்டும் இருக்குது பக்குவப்படாத மனசுக்கு இது புலப்படாது பக்குவப்பட்ட மனசுக்கு என்னதுன்னா உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படியே ஆனந்தமாக இதை அனுபவிப்பான் இந்த ஞானானந்தம் பிரம்ம ஞானானந்தம் ஆக அதை சொல்கிறார் ஆத்மாவே நான் அன்னியது அஸ்தி இதுனால் ஆப்தவ்யம் இதம் பிரம்ம ஆப்தவியம் அடையப்படுறதில்லை அறிந்து கொள்ளப்படுகிறதுன்னு அர்த்தம் ஆப்தேச்ச இந்த ஞானத்தை அடைந்து நானாத்வ பிரத்யுபஸ்தாபிக்காயாக அவித்யாயாக நிவிறத்துவாத் இந்த உண்மையை உணர்ந்துவிட்டால் வேற்றுமை உணர்ச்சியை உண்டு பண்ணுகின்ற அறியாமை அடியோடு நீங்கிவிடும் இந்த உண்மையை உணர்ந்துவிட்டால் வேற்றுமை எண்ணத்தை உருவாக்குகின்ற அறியாமை அறவே அகன்றுவிடும் எனவே என்ன சொல்கிற அடுத்த சொல்ற நேக நானாஸ்தி கிஞ்சன அவன் புரிஞ்சுக்கிறானா இங்கே வேற்றுமை என்பது வேற்றுமை என்பது இல்லை வேற்றுமை என்பது இல்லை அப்படின்னு அறியாமல் போயிட்டுருந்தான் அவன் சொல்கிறானான் இக பிரம்மணி நானா நாஸ்தி கிஞ்சன அணுமாத்திரம் அப்பி அணு அளவுக்கூட வேற்றுமை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான் அணுமாத்திரம் அப்பி மெய்பொருளில் வேற்றுமை என்பது இல்லவே இல்லை எவனொருவன் அறியாமையை நான் சொல்கிறார் அறியாமையினால் மறைக்கப்பட்ட பார்வையை உடையவனாக இருக்கிறானோ அறியாமையினால் மறைக்கப்பட்ட பார்வையை விடாமல் இருக்கிறானோங்கிறார் அவித்யா திமிர திருஷ்டி ந முஞ்சதி திருஷ்டினா திமிரம்னா கேட்ராக்ட் மறைப்பு எதுனாலண்ணா அறியாமை என்னும் மறைப்போடு உடைய பார்வை விடமாட்டேங்கிறானோ ஈக பிரம்மணி நானா இவ பஷ்யத்தி பல்வேறு வேற்றுமையை பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து மரணத்துக்கு மீண்டும் செல்லுகிறான் அதாவது கொஞ்சம் வேற்றுமையை பார்த்தாலும் போகிறோம் கடவுளும் நானும் ஒன்று தான் ஆனால் ஒரு சின்ன சின்ன வேற்றுமை இருக்குது எப்படின்னா உனக்கு சம்சார நிச்சயம் கிடையாது பிரத்யோச மிருத்தம் கச்சதி துளியூண்டு என்ன இருந்தாலும் அவர் அவர் தான் நானாந்தம் சொல்பமப்பின்னு வார்த்தையை போட்டிருக்கார் இது கவுடபாதரன்னு சொல்கிறார் ஆக சொல்பி பேதம் சொல்பமப்பி பேதம் அத்தியாரோப்பை என்கிறார் அதுவும் சங்கராஜர் விடுறதில்லை சிறிய அளவு வேற்றுமையை கற்பித்தாலும் அப்படிங்கிறார் நீ கற்பிக்கிறது தான் அந்த வேற்றுமை உண்மை இல்லைங்கிறார் என்னோட திருப்தி சுவாமி இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க நாங்கள் கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறோம் கற்கண்டாக இருக்க விரும்பவில்லை கற்கண்டை சுவைப்பதில் இருக்கும் இன்பம் கற்கண்டாக இருப்பதில் இருக்கிறதோ இல்லையா கற்கண்டை சுவைப்பதில் இருக்கும் இன்பம் கற்கண்டாக இருப்பதில் இருக்கிறதா இல்லை அப்ப கற்க சுவைக்கணும் என்ன அர்த்தம் கற்கண்டு வேற இருக்கணும் கற்கண்டை சுவைக்கணும் திடீர்னு ஒரு பக்கம் கச போரும் வச்சுக்கோங்க என்ன பண்றது ஒத்துக்காட்டாலும் நீ கற்கண்டு தான் என்ன கற்கண்டை நீ வந்து கற்கண்டை ஆக மாட்டேன் கற்கண்டை சுவைக்கத்தான் இப்படி இது பண்ணுவேன்னா நீ கல்குண்டு அப்படின்னு கற்கண்டை சொன்ன புரிஞ்சுக்கோயேன் கற்கண்டு நீ கற்கண்டுன்னு நினச்சிக்கிண்டு அப்புறம் நீ கற்கண்டை சுவை புரிஞ்சுக்கிட்டு சுவையேன் அதுக்கப்புறம் வேண்டாம் நான் சொல்ல போகிறோம் இல்லை இல்லை என்ன இருந்தாலும் நான் கற்கண்டே ஆக முடியாது கற்கண்டு கற்கண்டு தான் நான் கல்குண்டு கல்குண்டு தான் ஆ என்னால் நான் கற்கண்ட அப்பப்போ பிச்சு பிச்சு தின்னுட்டு இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது அதுதான் அர்த்தம் சொல் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு சொல்பங்கூட வேதம் பார்க்கக்கூடாது அப்போ இப்போவே இங்கேயே மோட்சத்தை அடையணும் அதற்காக சொல்லப்படுகிறது இனி அடுத்த மந்திரங்கள் இதே விஷயத்தை இன்னும் கோணத்தில் சொல்கிறது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இன்னும் நாலு மந்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மந்திரம் இருக்குது பார்ப்போம் சங்கராச்சாரிய இங்கெல்லாம் ரொம்ப கம்பீரமாக நிறைய அர்த்தம் எழுதுகிறார் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பகுதியாக சொல்கிறார் சங்கராச்சாரியர் இதெல்லாம் அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணுற மந்திரங்கள் இதெல்லாம் சித்தாந்தம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் ஓம் சகனா பூ சகனபுனக் சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்துமாவித்விஷாவஹை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்களாண்ட உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறு காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ிா ஹரி ஓம் ஆகநாஸ்